அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இந்த செயலை இப்படி செய்து முடிப்போம் என்று இனிமையாக பேசுவது என்பது எல்லோருக்கும் எளியனவாம் சுலபமாம்னு அர்த்தம் தாம் சொல்லியபடி அதனை செய்து முடித்தல் யாவர்க்கும் அரியனவாம் சொன்னபடி அதை செஞ்சு காட்டுறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை துர்லபம் ஆக சுலபங்கிறதான் எளிமையானது சொல்றது ரொம்ப எளிமைதான் எளிமையாக சொல்லிவிடலாம் ஆனால் செஞ்சு முடிக்கணுமே அதுதான் கடினம் ரொம்ப அப்படி பண்ணுறது ரொம்ப ரேர் அபூர்வம் அப்படின்னு சொல்கிறோம் சொல்பவனை காட்டிலும் சொன்ன செய்து காட்டுபவனே சிறந்தவன் என்பதுதான் கருத்து அறுநூத்தி நாற்பத்தி எட்டாவது திருக்குறளில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெறின் சுருக்கமாக ஒழுங்குபடுத்தி கேட்பவர் மகிழும்படியாக சொல்லுவதில் வல்லவனுடைய சொல்லை கேட்டால் உலகத்தார் அவன் சொல்லுகின்ற வேலையை ஏற்றுக்கொண்டு வேகமாக செய்து முடிப்பர் என்று சொல்வன்மை அதிகாரத்தில் திருவள்ளுவர் நமக்கு உபதேசம் பண்ணினார் அறிவோடு கலந்து முறை பிறளாது எவரையும் தன்வசம் செய்யும் பொருள் உரை அது இந்த பேச்சினால எல்லாரையும் வசப்படுத்துறது அது வெறும் பிதற்றுரைக்கு வேறானது ரொம்ப பேத்தரான்னு சொல்கிறாங்க இல்லையா பிதற்றுவதற்கு வேறானது இருந்த இடத்திலிருந்து கொண்டே ஒரு காரியத்தை குறித்து ஆரவாரத்தோடு பிறர் வியக்குமாறு முடித்து விடுவதாக சொல்லிய ஒருவன் பின்பு ஏதோ சிறிது ஒப்புக்குச் செய்யவும் கூடும் இதற்கு முந்தைய குரலில் அடக்கமாக வைத்து வினையை முடிக்க வேண்டும் என்று சொன்னார் யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம செய்கிறது என்னத்துக்காக வேலை பண்ணிட்டு இருக்கோம் தெரியக்கூடாது அதனுடைய பலன் வரும்போது தான் இதுக்காக இவ்வளோ தூரம் வேலை செய்திருக்கிறார்கள் என்பது தெரியணும் இல்லைன்னா எதிரிகள் வந்து அந்த காரியத்தை கெடுத்து விடுவார்கள்னு சொன்னார் இதுக்கு முதல் குரலில் அடக்கமாக வினையை செய்ய வேண்டும் என்றார் அப்படி அடக்கம் இல்லாமல் ஆரவாரமாக சொல்றது தவறாக கருதப்படும் என்று அதை பெரியவங்களாம் இழிவாக பேசுவார் வெறுமனை வாய் பேச்சு தான் இவனோடது காரியம் கிடையாது வாய் சொல்லில் வீரரெடி அப்படிங்கிறார் இல்லையா பாரதியார் மாதிரி வார்த்தையில்தான் பேசுகிறான் வார்த்தை ஜாலம் ஆனால் ஒன்றும் செஞ்சு காட்டுறது கிடையாது அடக்கம் இல்லாமல் ஆரவாரமாக இழிக்கப்படும் என்று இந்த குரட்பாவில் உணர்த்துகிறார் அதை தான் விளக்கி பார்த்தோம் இப்போ இந்த குரட்பா வினை திற்பத்தினுடைய அருமை அதாவது அரிய தன்மையை நமக்கு உணர்த்துகிறது செயல் என்பது ஒருமையாயிருந்த போதிலும் எளிய அரிய என்பவை பலவின் பால் முற்றுக்களுக்கு தக்கவாறு அவற்றை பன்மையாக்கி கொள்ள வேண்டும் இது ஜாதி ஒருமை என்று இலக்கண நூல்களிலே சொல்லப்படும் ஆ செயல்கிறது ஒருமையில்தான் இருக்குது எளிய அரியங்கிறதெல்லாம் பலவின்பால் முற்றுகளுக்கு தக்கவாறு பன்மையாக்கிக்கணும் செயல்கள்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அதாவது சொல்றதெல்லாம் நிறைய வார்த்தைகளை சொல்லலாம் அதுக்கேற்றபடி அத்தனை செயல்களையும் செய்யணுமே அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு சுபாஷிதலோகம் இவ்வாறு சொல்கிறது பரோபதேசே பாண்டித்யம் சர்வேஷாம் சுக கரம் நர்ணாம் தர்மே சுயம் அனுஷ்டானம் கசித் சுமகாத்மன எல்லோருக்கும் இன்பம் பயக்கும் வகையில் பிறருக்கு உபதேசிப்பதில் வல்லவனாக இருப்பது எளிது ஆனால் யாரோ ஒரு சில மகாத்மாக்கள் தான் தங்களுடைய தர்மத்தை உறுதியாக கடைபிடிக்கிறார்கள் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் கம்பராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல அரசியல் படலம் தலைப்புன்னு அர்த்தம் பாடல் இருபத்தி நாலுல சொல்லுகிறார் அரசியற்கு உரிய யாவும் ஆற்றுழி ஆற்றி ஆன்ற திரைசையர்க்கு உரிய சேனை கடலுடன் திங்கள் நான்கின் விரசுக என்பால் வேண்டி நன் வீரென்றான் உரை செயற்கு எளிதுமாகி அரிதுமாம் ஒழுக்கில் நின்றான் என்னுடைய பொருள் சொல்லுதல் எளியதாகி கடைப்பிடித்தற்கு அரியதுமான நல்லொழுக்கத்தில் நிலை நிற்பவனாகிய ராமன் சுக்ரீவனை நோக்கி வீரனே அரசாட்சிக்கு உரிய செயல்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய முறைப்படி செய்து பெரிய அலைகள் வீசுவதற்கு இடமான கடல் போன்ற சேனையோடும் நான்கு மாதங்கள் கழிந்த அளவில் என்னிடம் வந்து சேர்வாயாக என்றும் கூறினான் இதுதான் அதனுடைய பொருள் உரை செயற்கு எளிதுமாகி அரிதுமாம் ஒழுக்கில் நின்றான் என்று ஸ்ரீராமருக்கு கம்பர் கொடுத்துள்ள அடைமொழி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இனி பதவரை பார்க்கலாம் சொல்லுதல் நாம் இத்தொழிலை இந்த விதத்தால் செய்வோம் என்று ஒழுங்குபடச் சொல்லுதல் யாருக்கும் யாவர்க்கும் எளிய எளியனவாம் அத்தொழிலை சொல்லிய வண்ணம் சொல்லிய விதத்திலேயே செயல் செய்தல் அறியவாம் யாவர்க்கும் அறியவாம் நாம் இந்த தொழிலை இந்த விதத்தால் செய்வோம் என்று ஒழுங்குபட சொல்லுவது யாருக்கும் எளியனவாம் அத்தொழிலை சொல்லிய விதத்திலேயே செய்து காட்டுதல் என்பது யாவர்க்கும் அறியவாம் சொல்லுதல் யாருக்கும்காஸ்வாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு